ய மமாீச்சுத்தலமிந்திரிணம்மதம் மாஹம் ப்மனியா अनिराकरणमस्तु संतु संतु எட்டாவது वाचा புத்தம் மே சோமிய जानीहि जानीहि इति यत्र एततपुरुषः एततपुरुषः स्वपितिनाम सतासोम्य तदा संपन्नो भवति स्वमपीतो भवति तस्मादेनम ீ சூரேண பிரி पतित्वा பதி அநியா ோப்போம தன்மனோம் திசம் பதிவா அந் தனோபிராணும் சோமிய உத்தாலேதகேத்து ஜகத் காரணம் விளக்கியிருக்கிறார் இப்ப ஜீவ காரணம் சத் என்பதை விளக்க தொடங்கி இருக்கிறார் பாஹ்ய பிரபஞ்சத்துக்கு காரணம் சத் அதுதான் அந்த சத்விஜான சத்விஜானே சர்வ அசாரிய விஜயான காரணக்காரிய அனன்யா மிருத்திபத் இப்படி போட்டு திரும்ப திரும்ப இதை யோசனை நேருக்கும் வேற வழி கிடையாது ஏக मृत காரணியனன் மட்டாதிவத் சிம்பிள் லாஜிக்கல் காரணமாகிய ஒன்றை அறிந்து கொண்டால் ஒன்றாகிய சத்தாகிய காரணத்தை அறிந்து கொண்டால் அனைத்து அசத்தாக இருக்கிற காரியம் அனைத்தையும் அறிந்ததாக ஆகும் இது ஸ்டேட்மெண்ட் காரணத்திற்கும் காரியத்திற்கும் வேறுபாடு இன்மையினால் மண்குடத்தை போல குடத்தை போல மண்ணுக்கு வேறாக குடம் இல்லை மண்ணுக்கு வேறாக மடக்கில்லை அப்படி புரிஞ்சுக்கணும் ஏக மிருத் காரண விஜானேன சர்வ மிருத் காரிய விஜானம் பவதி அப்படி போட்ட புரிய இத திருஷ்டாந்தத்தை விளக்கமா சொல்லணும் ஏக மிருத் காரண விஜானேன சர்வ மிருத் காரிய விஜானம் பவதி காரணக்காரிய அனன்யத்வாத் அப்படி போட்டுவிட வேண்டியது அதுக்கு திருஷ்டாந்தம் வேணால் அந்த பிரத்யக்ஷம் அதுக்கு எனக்கு திருஷ்டாந்தம் சொல்லணும் இல்லாட்டி வேற எதையா ஒன்று சொல்லணும் தந்து பட்டாதிபத்து அப்படி சொல்லிவிடணும் அதுக்கு அதே தெரியுது போய் எனக்கு அனுமானம் பண்ணுவானே அப்போ ஏகசத்காரண விஜான ஏக காரண சத்விஜானேன சர்வ காரிய இல்லாடி அசத் முன்னாடி பின்னாடி விஜயானம்ய அனன்யத் மிருத் அதை மனசில் வச்சுக்கணும் முதல்ல அதை விளக்கி சொல்லிவிட்டார் இப்போ ஜீவன் ஜீவ காரணமும் பிரம்மே ஜீவத்வயம் இங்கே முதல்ல என்ன சொல்லப்பட்டது ஜம் நாமதேயம் ஜகத்வம் வாச்சாரம்பணம் நாமதேயம் இந்த ஜகத்துங்கிற தன்மையானது வெறும் சொல் மாத்திரமே சொற்பிடிப்பு மாத்திரமே வெறும் பெயர் மாத்திரமே உண்மையில் என்ன இருக்கு சத்பிரம் சத்தியம் சிர சத்தியம் நமக்கு இந்த புத்தி எப்பவும் இருக்கு அதனாலதான் சாஸ்திரம் இத சொல்றது எல்லாருக்கும் பிரத்ய அனுபவம் என்னது அகமஸ்மி ஜெகதஸ்தி அகம்னு சொல்ற போது எல்லாரும் பிரிச்சே தெரிஞ்சுக்கிறது உடம்பு மனசு புத்தி நல்லா யார் விவேகம் பண்ற ஒருத்தரும் விவேகம் பண்றது இல்லை உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவன்கிற விவேகமே இல்ல ஜீவசரீர விவேகமே கிடையாது அப்புறம் இல்ல ஜீவ பிரம்ம விவேகம் பண்றது ஜீவசரீர விவேகமே தகராறுல இருக்கு நிறைய பேருக்கு ஆக வேதா வேதத்தை ஒத்துண்டாத்தான் ஜீவசரீர விவேகமே வரும் அதுக்கப்புறம்தான் ஜீவ பிரம்மனை பத்தி விசாரம் பண்ணணும் முதல் கோணல் நான் பாட்டு மணிக்கணக்காக சொல்லிகிட்டே இருக்கேன்னு வச்சு கூட சுவாமிஜி இந்த ஜீவன் நான் என்னன்னு கேட்டால் என்ன சொல்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துல சொற்பொழிவு பண்ணேன் பத்து நாள் கருமயோகம் சொல்லி முடித்த பிறகு அவர் முன்னாடி உட்கார்ந்து தலையாட்டு ஒருத்தர் வந்து கேட்குறார் பத்தாவது நாள் முடிஞ்சு ஊருக்கு போகிறேன் இன்னைக்கு சுவாமி இந்த பத்து நாள் செத்து போனால் கருமாதி செய்வாங்களே அதைத்தானே கருமும் கருமன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருந்தது என்ன பண்றது அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே அப்படியே எரிச்சலோ எரிச்சல் அப்படி ஒரு எரிச்சல் இருந்தது என்ன பண்றது அந்த மாதிரி ஜீவசரீர விவேகமே இல்லை அதனால முதல்ல நம்ம அனுபவம் என்ன இருக்குன்னா அகமஸ்தி ஜெகதஸ்தி நான் இருக்கேன் நான் இருக்கேங்கிற போது என்னை சரீரமா நினச்சிருந்தா நான் பேசுறேன் நான் உலகத்தை பார்க்கற போது உலகத்தை எப்படி நினைச்சுட்டு இருக்கேன் உலகத்தையும் நான் வந்து சாலிட்டாத்தான் நினைச்சுட்டு இருக்கேன் நானும் திடப்பொருள் உலகமும் அது மாதிரி நானும் திடவஸ்து கரெக்டு தானே நானும் திடவஸ்து இந்த ஜகத்தும் திடவஸ்து ஸ்தூலம்தான் சூக்மத்தையே யோசிக்கிறது இல்லை நுண்ணறிவுங்கிறது இல்லவே இல்ல ரூபாயை எப்படி போட்டா எப்படி வட்டி வருங்கிறது வேணா ஞாபகம் இருக்கு அதெல்லாம் உலகமே சொல்லி கொடுத்துறது இந்த ரூபாய் இந்த பேங்க்ல போட்டியானா இவ்வளவு கிடைக்கும் அந்த புத்தி எல்லாம் நிறைய இருக்கு அந்த சூக் புத்தியெல்லாம் வச்சு என்ன பண்றது சம்சாரத்தை விருத்தி பண்றத அது வேண்டிதான் லௌகிக்க விவகாரத்துக்கு தேவைதான் ஆனா வந்து ஆனந்தத்துக்கு நிம்மதிக்கு அது பிரயோஜனப்படாதே அது பிரயோஜனப்படாதனே தெரியாது அதுதான் நினைச்சுருக்கோம் இந்த லௌகிக்கங்கள்லாம் இருக்கே லௌகிக்கமான தெரியுறது லௌகிக்க ஞானம் எல்லாம் இருக்கு லௌகிக்க விஷய சூக்ம ஜானம் அந்த சூக்ம ஜானம் எல்லாம் என்ன பண்றதுன்னா சாந்திய கொடுக்க மாட்டேங்குறது அய்யோயோ ஏமாந்துட்டேனே அப்படிங்கிறான் ஏன்னா என்ன என்னது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு மாதிரி இவனுக்கு அண்ணன் இருக்கான் இவர்கிட்ட பொருளை கள்ளன குள்ளம்பாஞ்சி அது மாதிரி இருப்பான் அதனால என்ன ஆகும்னா இவனுக்கு எப்ப பார்த்தாலும் யார் பேர்லயும் நம்பிக்கையே வராது விசுவாசமே வராது லௌகிக்க சூக்ம ஜானம் இருக்கிறவனுக்கு ஆத்ம விசுவாசத்துலயும் அந்ய மத்தவங்கிட்ட வை விசுவாசம் வைக்கிறதுலயும் தகரா நம்பாமையே வாழ்ந்து நம்பிக்கை வரலாம் விரும்பல அகமஸ்தி ஜெகதஸ்தி இதுதான் நம்ம அனுபவம் சாஸ்திரம் தான் நிறைய விஷயங்களை சொல்லிவிடுறது நீங்கிறது வந்து உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவன் இந்த ஜகத்துங்கிறது ஈஸ்வரனுடைய சிருஷ்டி அப்படின்னா சாஸ்திரம் தான் சொல்லிக் கொடுக்கிறது கடவுளுடைய படைப்பு தான் உலகம் உடம்பும் என்ன பார்த்தா உலகத்துக்கு காரணம் சத்மன் புரிஞ்சாச்சு என்ன ஜீ காரண விசாரம் பண்ணுன துவாரா ஜீவ காரண போதகா இல்லாட்டி ஜீவ ஸ்வரூபோதா ஜீவனுடைய ஸ்வரூபத்தை ஜீவனுடைய காரணத்தை என்கின்ற சொல்லை விளக்குவதன் வாயிலாக விளக்குகிறார் உறக்கம் என்ற சொல்லை விளக்குவதன் வாயிலாக உறக்கம்னு தமிழ சொல்றேன் ஆனா ஆக்சுவலா ஸ்வபித்திங்கிற சம்ஸ்கிருத சப்தம் ஸ்வபித்திங்கிற பதத்தை விளக்குவதன் மூலம் ஜீவஸ்வரூபம் அல்லது விளக்குகிறார் ஜீவஸ்வரூபம் ஜீ காரணம் பார்ப்போம் அ என்ன சொன்னார்ந்தம் சொன்ன உறக்கத்தின் முடிவிலே என்ன நிகழ்கிறது உறக்கத்தின் நிறைவில் என்ன நிகழ்கிறது உறக்கத்தில் என்னாகிறது உறங்குகிறான் சொல்லுகிறார்கள் உறங்குகிறான் சொல்றபோது என்ன ஆகிறது விளக்கி சொல்ல உறங்குகிறான் என்று சொல்லும்பொழுது அவன் சத்தோடு இணைந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் சத்தோடு இணைந்திருப்பதைத்தான் உறங்குகிறான் என்று சொல்லுகிறார்கள் சத்தோடு ஒருங்கிணைந்திருப்பதைத்தான் ஏகிபவனம் அதோட போய் லயம் ஆயிட்டான் சதா சோமிய ததா சதா சம்பவ அது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லியது தன்னில் ஒடுங்கி இருக்கிறான் அபீத்தா என் அர்த்தம் ஒடுங்கி இருக்கிறான் அர்த்தம் பரம்பொருளோடு ஒன்றியிருக்கிறான் என்பது ஒரு பொருள் மெய்பொருளோடு ஒன்றியிருக்கிறான் பரம்பொருளோடு ஒன்றியிருக்கிறான் தனது காரணத்தில் ஒடுங்கியிருக்கிறான் அப்படி போடணும் தனது காரணத்தில் ஒடுங்கி இருக்கிறான் என்று பொருள் அல்லது தன்னில் ஒடுங்கிறான் தன்னில் ஒடுங்கி ரெண்டும் கவனமா புரிஞ்சுக்கணும் தனது காரணத்தில் ஒடுங்கி இருக்கிறான் தன்னில் ஒடுங்கி இருக்கிறான் சங்கராச்சாரியர் ரொம்ப அழகா இந்த ஒரு கருத்தை சொல்லி விளக்குற அதாவது இந்த ஜீன்கிரம ரு அப்படின்னு சொன்னா சாஸ்திரப்படி ஜீவன்கிரத்துக்கு மூணு போட்டுக்கணும் நம்ம சுத்த சைதன்யம் அந்தபிம்பை டு ஜீவஹா ஜீவன்னா யாரு ஜீவன் தமிழ்ல உயிர் சொல்றோம் இந்த ஜீவன் ஜீர பதத்துக்கு இந்த அர்த்தம் இருக்கு இந்த மனம் இயங்குகிறது மனதிலே மனதிலே பிரதிபலிக்கிற நிழல் உணர்வும் இயங்கு இல்ல ரொம்ப தூய தமிழ் போடணும்னா நிஜ உணர்வு பிளஸ் மனம் பிளஸ் நிழல் உணர்வு பிளஸ் மனம் அல்லது உள்ளம் பிளஸ் நிழல் உணர்வு நிழல் உணர்வு மாத்தி சொல்றேன் அசுத்த சைதன்யம் பிளஸ் அந்தபிம்பியம் இஸ்இக்குவல் டு ஜீவக சொன்னத்தை தமிழ் படுத்துற போது என்னமா படுத்திருக்கோம் கூட்டல் போடுறோம் பிளஸ் பதிலவு கூட்டல் உள்ளம் கூட்டல் நிழல் உணர்வு சமம் தமிழ்ல சமம் தானே சொல்லுவாங்க அத சமம்னு சொல்லுவாங்க சமம் கூட்டல் சமம் ஏதோ ஞாபகம் இருக்கு எப்போ படிச்ச பள்ளி கொடுத்த படிப்பு ஆஹ் என்னது கனவுலும் என்ன ஆகிறது விழிப்பிலும் கனவிலும் இந்த உள்ளமும் நிழல் உணர்வும் விவகாரம் பண்ணுகிறது நிஜ உணர்வு பேசாம இருக்கு அந்த ஒரு மரத்தில் இரு பறவைகள் ஒன்னும் பண்றதில்லை எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள நிஜ உணர்வு குறிப்பிட்ட உள்ளத்திலே பிரதிபிம்பிக்கும் நிழல் உணர்வு இந்த நிழல் உணர்வு விழிப்பிலும் உள்ளமும் நிழல் உணர்வும் விழிப்பிலும் கனவிலும் செயல்படுகிறது ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் என்னாகிறது உள்ளமும் நிழல் உணர்வும் காணம் ஒில போய் ஒடுங்கிடுறது அதுதான் நிஜ உணர்வில் ஒடுங்கி விடுகிறது நிஜ உணர்வில் ஒடுங்கி விடுகிறது அப்புறம் என்ன ஆகுறதுன்னா முழிச்ச உடனே பழையபடியும் நிழல் உணர்வோட சேர்ந்துடும் நமக்கு வந்து என்னோட நிழல் உணர்வு வேற என்னோட நிழல் உணர்வு பாருவோம் இதுவே வரிய வழி இல்லாமல் சொல்ல வேண்டும் உங்களோட நிழல் உணர்வு வேறு நம்ம ரெண்டு பேரையும் பிரித்து காட்டுறது நிழல் உணர்வா நிஜ உணர்வா நம்மைத்து காட்டுவது நிழல் உணர்வா நிஜ உணர்வா தமிழ் நல்லா தான் இருக்கும்தான் நம்மளை பண்றது நிஜ உணர்வு நம்மை வேறுபடுத்தி காட்டுவதில்லை நமது கவனம் எதில் இருக்க வேண்டும் அதுதான் இருக்க மாட்டேங்கிற அதனால இப்படி பரவாயில்லாட்டி பார்க்கணும் இதையோ மாத்தி மாத்தி பார்த்துட்டே இருக்கு ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கான் இப்ப இதைத்தான் சொல்றது சாஸ்திரம் ஆக இந்த நிழல் உணர்வும் உள்ளமும் ஒடுங்க உள்ளம் ஒும்போது அதெல்லாம் ஒடுங்கி விடு ஒடுங்கிறது சொல்லலாம் இல்லாட்டி என்ன சொல்றார் ஒடுங்கி விடுகிறார் அதுதான் ரொம்ப முக்கியமா நினைக்கிறது உபனிஷத் உன்னை கருதிக்காதே நிஜ உணர்வாக உன்னை உணர்ந்து கொள் அதுதான் காரணம் பிரஜானம் பிரம்ம பிரம்ம ஜெகத் காரணம் சர்வ காரணம் பிரம்ம பிரம் இது ரிக்வேத மகா வாக்கியம் ரெண்டு அர்த்தம் இருக்கு மறக்கக்கூடாது ஒடுங்குகிறான் என்பது ஒரு பொருள் மற்றொரு பொருள் தன்னில் தான் ஒடுங்குகிறான் என்பது மற்றொரு பொருள் அந்த ஜீவன் சத்தில் ஒடுங்குறான் சொல்ற போது அந்த ஏதோ ஒன்று போய் ஜாயின் பண்ற மாதிரி தோற்றம் இருக்கு இது அப்படி இல்லை தானே வெளிப்பட்டான் தானே தன்னுள் ஒடுங்கினான் என்ன பண்ணினேன் நான் இப்ப வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் என்ன பண்ணேன் நான் மனசோட சேர்ந்து மனசோட சேர்ந்து நான் பிரதிபிம்ப சைதன்யத்தை கொடுத்துட்டேன் மனசோட சேர்ந்து எல்லா விவகாரத்தையும் பண்ணிவிட்டு என்ன பண்றேன்னா ரொம்ப நேரம் பண்ண முடியல அப்படியே சோர்ந்து சோந்து போறது அப்புறம் பழகி உள்ள போயிட்டேன் இப்படியே வந்துருக்கு நித்திய அனுபவம் அது இதே மாதிரி பிரளயம் மகா பிரளயம்னு சொல்றோமே அந்த பிரளயத்தில் என்ன ஆகும் இந்த பிரபஞ்சமே என்ன ஆகிடும் அத்தனை ஒடுங்கிடும் இந்த அத்தனையும் என்ன ஆகும்னா எல்லா உயிர் எல்லாம் பிரளயம் வரும்போது என்ன ஆகும் தெரியுமே ஒன்னும் நெருப்பாக கொட்டும் இல்லாட்டி நீரா வரும் எல்லாமா சேர்ந்து பூமி அழிக்கும் பூமி தண்ணீர்ல ஒடுங்கும் தண்ணீர் வந்து நெருப்புல போய் தண்ணீருக்குள்ள நெருப்பு இருக்கு எரிமலைகள்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து அக்னியில போய் சேரும் அக்னி வந்து வாயு ஆகாசம் அப்புறம் வந்து எல்லாம் சேர்றது அது நம்ம பார்க்க முடியாது பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை நம்ம தினம் நம்ம அனுபவத்தை வச்சே அதை ஊகம் பண்ணிக்கலாம் இது லயம் அது பிரலயம் உலகமே ஒடுங்குவது பிரலயம் உயிர் ஒடுங்குவது லயம் நாள்தோறும் உயிர் ஒடுங்கி ஒடுங்கி என்னாகிறது விழிக்கிறது ஒடுங்குகிறது விழிக்கிறது விழித்தாலும் ஒடுங்கினாலும் மாறுறது இல்லை அது நமக்கு என்னமோ வேற மாதிரி தெரியுது அவஸ்தா அனுபவங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு ஒரே வஸ்துவுக்குத்தான் இத்தர அவஸ்தைகள் அவஸ்தா பேதமே தவிர வஸ்து பேதம் கிடையாது அகம் ஜாகிரத் புருஷா அஸ்மி அகம் ஷ அஹம் சௌபுஷ அவாங்க பாலியது ஜாருதாதிஷு தருசு அவஸ்வாத்தன அஹமித்து அந்த சதா ஸ்புரந்தம் பிரகட்டீகரோதி இந்த ஜீவாத்மா எப்ப பார்த்தாலும் அவஸ்தில மாட்டின்னு மாட்டின்னு முழிக்கிறான் இவனை வந்து பரமாத்மாவோட சேக்கணம் பஜதாம் முத்ரையா பத்ரயா பிரகட்டீகரோதி தன்னை வணங்குபவர்களுக்கு மங்களகரமான முத்ரையின் மூலம் இதை உணர்த்துகின்றவர் தட்சிணாமூர்த்தி அவஸ்தான் எதுவும் உண்மை இல்லையே இந்த அவஸ்தைக்கு அந்த அவஸ்த உண்மை இல்லை அந்த அவஸ்தைக்கு இந்த அவஸ்த உண்மை இல்லை மூணு அவஸ்தையும் ஒன்னுக்கு சம்பந்தம் இல்லை ஆனா மூணுலயும் சம்பந்தம் உள்ளவன் யாரு நானு மூன்று நிலைகளிலும் தொடர்புடையவன் நான் ஆனால் மூன்று நிலைகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவைகளிலும் தொடர்புடையவன் நான் ஆகவே நான் என்ன புரிஞ்சுக்கணும் என்ன நான் மாறாதவன் என்னை சார்ந்துள்ள நிலைகள் மாறுகின்றன அந்த நிலைகள் ஒரு மாயத்தோற்றம் அது உண்மையல்ல அந்த நிலைகளை உண்மையன்று நான் நினைப்பது தவறு ஒரு கற்பனை தோற்றம் அதே இது மாதிரி எனக்கு எந்த தேஹினோஸ் தீரதி இதுல வந்து புத்திசாலி குழம்பி போகவே மாட்டான் ஐயோ என் வாழ்க்கை என்னாறு நான் என்னை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு நினைக்கவே மாட்டாங்கிறது உபனிஷத்து சர்வபூதேஷு சாத்மானம் தத்தா ந விஜுகுப்சே ஒண்ணுன்னு புரிஞ்சின்றவன் என்ன ஆடுறதுனா ஏகத்துவம் அனுபசியதா ந விஜுகுப்சே கோபாய்த்தும் ந இச்சதி தன்னை புரொடக்ட் பண்ணிக்கணும்னு மாட்டான் என்னதான் பண்ணிட்டாலும் நீ செத்து தான் போனா என்னது உயிரின் உண்மை வடிவத்துக்கு பாதுகாப்பு தேவையில்லை பாதுகாக்க முடியாக்க முடியாது பாதுகாப்பு தேவையில்லை அதுக்கு எங்கிருந்து ஜீவனுக்கா சரீரத்துக்கா ஆனா போடுவான் ஜீவன் பாலிசியா என்ன பாலிசி பாலிசி ஜீவிச்சுருக்கும் நீ சத்து போயிடுவேன்னு அர்த்தம் பாலிசி ஜீவிச்சு நீ போயிடுவேன் சொல்லணும் நமக்கு அவ்வளவு பயம் எங்கயோ உள்ளுக்குள்ள ஒரு அச்சம் இருக்கு பாருங்க அது போகணும்னா இது தெரிஞ்சாதான் போகும் அதுக்கா ஸ்வம் அபீத்தோ பவதி ரொம்ப அழகா சொல்லுகிறது அதை புரிய வைக்கிறது தான் அடுத்த மந்திரமும் படிச்சோம் அடுத்த மந்திரமும் இதையே தான் விளக்கியிருக்கு ஆக இந்த ரெண்டு மந்திரங்களும் ரெண்டாவது மந்த்ரமும் அதுதான் சங்கராச்சாரியார் சொல்கிற அர்த்தத்தை நேற்றுக்கு நான் சொல்லலை என்ன சொல்கிறார் இந்த வேடனை என்ன பண்ணுறான்னா பறவையை பிடிக்கிறதுக்கு ஒரு வலை வீசுவாங்க வலையில் பிடிச்சுன்னு அது வலை வந்து அந்த பாசம் இப்படி வீசினான்னா அது போய் பிடிச்சிடும் பிடிச்சிட்டு அது அங்கேயும் சுற்றி பார்க்க போக முடியாதுன்னு சொல்லி கடைசியில் அந்த பிடிச்சதையே வந்து கடைசியில் அவன் கையிலே வந்து உட்காந்துக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் அது புரிய சொல்லப்படுது நீங்க கயிறு கற்பனை பண்ணப்படுது திருஷ்டாந்த தாற்பயம் என்ன அதை விட்டு விலக முடியாது காரணத்தை விட்டு காரியம் விலகி செல்ல முடியாது குடமானது மண்ணை விட்டு விலகி செல்ல முடியாது நகையானது தங்கத்தை விட்டு விலகி செல்ல முடியாது அலையானது நீரை விட்டு விலகி செல்ல முடியாது அதை போல உயிரானது தாய்மான் அவர் பாடினார் இரும்பு நேர் வஞ்சக கல்வன் ஆனாலும் உன இடைவிட்டு நிற்பது உண்டோராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியான் பொய்யர்தம் பொய்யனை மெய்யர்தம் மெய்யனை அறிந்தார்க்கும் அறியார்க்கும் பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் உள்ளம் பொருந்தார் உள்ளம் யாரா இருந்தாலும் சரி அவன் அதை விட்டு விலகவே முடியாது அதனால்தான் நமக்கு வந்து எங்கேயோ இருக்கு அதை என்னைக்கோ அடையணும் எங்கிருந்தோ வந்துட்டோம் திரும்ப அதை போய் அடையணும்னு வச்சு கூட கைலாசத்திலிருந்து இங்க வந்துட்டோம் கைலாசாயிடு அதனால கைலாசத்திலிருந்து இங்க வந்துட்டோம் இப்ப என்ன பண்ணணும்னா நீ கைலாசத்துக்கு திரும்பி போகணும் சங்கராச்சாரியார் இது கர்மாவிலேயே வராதப்பா இது அடையப்படுவது அன்று இது உண்டு பண்ணப்படுவது அன்று இது தூய்மைப்படுத்தப்படுவது அன்று இது மாற்றப்படுவது அன்று நான் ஜீவன் ஆகிவிட்டேன் நான் பிரம்மமாக மாறணும் தகராறு மாற முடியாது நீ பிரம்ம்தான் நீ உண்ண ஜீவன் தப்பா புரிஞ்சு நிட்ட நீ பிரம்மமா மா மாற முடியாது நான் என்னிடத்தில் பிரம்மன் உற்பத்தி ஆக வேண்டும் சொல்ல முடியாது அப்புறம் வந்து என்னை என்னை தூய்மைப்படுத்தி படுத்தி படுத்தி நான் பிரம்மமாக ஆக போகிறேன் அதுவும் நடக்காது நான் பிரம்மத்தை வந்து தியானத்தில் இப்படியே பண்ணி பண்ணி பண்ணி பிரம்மத்தை அடைய போறேன் அதுவும் நடக்காதுங்கிறார் ஆப்பியமாவது உற்பாத்தியமாவது சம்ஸ்காரியமாவது விக்காரியமாவது அதெல்லாம் நடக்காது நீ வந்து என்ன பண்ணாலும் உன்னை புரிஞ்சுக்கிறத தவிர நீ உன் என்ன பண்ணாலும் நடக்காது உன் மனசை சுத்தம் பண்றதுக்கு நீ ஜபம் பண்ணு புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவத்தை கொடுக்கறதுக்கு எனது கர்மமும் உபாசனையும் உபகாரம் பண்ணும் ஆனா புரிஞ்சுக்கிறதுனால தான் மோட்சம் புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவத்தை கொடுக்கற அதிர்ஷ்ட சக்தியை உண்டு பண்றது கர்மாவுக்கும்ர்மத்துக்கும் உபாசனைக்கும் பக்திக்கும் இருக்கு ஆனா புரிஞ்சுக்கிறதுங்கிற ஒண்ணுனாலதான் உண்மையை அதாவது அந்த மெய்ப்பொருளை அடைய முடியும் தமேதம் வேதானேன பிராமணா விவிதி சந்தி யஜேன தானேன தபசா நாசகேன அதுக்குதான் இத்தனை சாதனங்கள்லாம் பண்றோம் மனச அந்த போட்டு கல்வி மனச கழுவிட்டே இருக்கணும் மனசை சுத்தப்படுத்தணும் அதுக்கு மனசை பண்றதுக்கு யாத்திரை பண்ணணும் மனசரி பண்றதுக்கு தானம் பண்ணணும் மனசரி பண்றதுக்கு சமூக சேவை பண்ணணும் அது மனசை பண்றதுக்கு ஆனா மனசை சரி பண்றது எதுக்காக சத்தியத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பட்டன் சாஸ்திராணி குறன் கர்மா தேவான் தேவத ஆத்மக்கிய போதேன வினா விமுர்மத்தந்தரேபி சித்தசுத்தே கர்ம நது வஸ்தூபலப்தே வஸ்து நக்சித் கர்ம கோட்டிபி நமக்கு அந்த வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது ஆகையினால கர்மாவை ஏதோ பண்ணணும் போல இருக்கு ஆனா மனசுக்கு பக்குவம் இல்லைன்னா புரியாது அது மனசை பக்குவம் வேணுமா வேண்டாமதான் பார்க்கணும் அப்ப இந்த ஜீவன் ஜீவனை வந்து இங்க வந்து பறவையோட பறவை இஸ் ஜீவன் அப்புறம் வந்து என்னது பிராணம் டு சத்ம சத் காரணம் உதாரணம் கயிறுன்னு போடணும் கட்டப்பட்டுள்ள கயிறு டு சத்ம பறவை அதை விட்டு விலக முடியாது அதான் அர்த்தம் தன்னை கட்டி போட்டு இருப்பதிலிருந்து விலக முடியாது ஆனா இதை விட நல்ல எக்ஸாம்பிள் தங்கம் நகைதான் சொல்லி உபனிஷனால மறுக்க முடியாது தங்கம் நகை வந்து தங்கத்தை விட்டு விலக முடியாது அதே மாதிரி இந்த உயிர் தூய உணர்வை விட்டு இல்லாட்டி போடுவோம் நிழல் உணர்வு நிஜ உணர்வை விட்டு விலக முடியாது பிரிஞ்சு போக முடியாது இப்ப என்ன இருந்தது தூக்கத்துல நிழல் உணர்வும் உள்ளமும் இல்லாமல் போகிறது நான் மாத்திர இருக்கேன் அந்த சத்மாத்த இருக்கேன் சொல்லப்போனா நான் இருக்கிறேன்ங்கிறத நான் நினைக்கிறதும் இல்லை நான் இருக்கிறேன்ங்கிறத ரொம்ப ஆனந்தமா இருக்கேன் தூங்கி எழுந்தப்புறம் தான் சொல்றோமே தவிர ஆனந்தமா தூங்கினேன் பா அப்படின்னு சொல்றோமே தவிர தூங்கின்னு இருக்கிற போது நான் ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது எழுப்புற போது வேணாம் சொன்னா ரொம்ப ஆனந்தத்தில் இருக்கேன் எழுப்புறேன் பூஜை அங்க போய் எந்த இங்கே ஆனந்தமா இருக்க சம்பத்தியில இருக்கேன் இப்ப நான் எதுக்கு காரணத்தை விட்டு விலகணும் அப்படியே இரு சாப்பாடு வராது அப்படியே இரு எவ்வளவு தூங்க முடியுமோ சாப்பாடு கிடையாது அப்படி சொல்லி பாருங்க போக முடியும் நான் போயிட்டேன் சாப்பிடுறதுங்கிற காரியத்துக்கு மாதிரி வந்தேன் அடி கிடைக்கும் இது வந்து நம்ம இது இந்த அவஸ்தைகளை தர்மத்துக்கு விரோதம் இல்லாமே தத்துவத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் இல்லாட்டி என்ன ஆகும்னா தத்துவத்தை அதர்மத்துக்கு உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அதான் ஜாகிரதையா இருக்கணும் தத்துவ சாஸ்திரம் தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் உபதேசிக்கப்பட வேண்டும் தத்துவசாஸ்திரத்தை அதர்மத்துக்கு சகாயமாக ஆக்கிக்கொள்ள கூடாது அதனால தான் சாஸ்திரத்தில் கீதையில் அடிக்கடி சொல்றார் தர்மியங்கிறர் தர்மத்துக்கு முரண்படாதது தர்மசாஸ்திரத்துக்கு முரண்படாத விஷயம் இது இதை புரிஞ்சுங்கோ ரெண்டு மந்திரமும் சுசுப்தி அனுபவத்தை வைத்துக் கொண்டு கருத்தை சொல்லியது ஜீவனுடைய ஸ்வரூபம் ஜீவ காரணம் இரண்டாவது சொன்னோம் இல்லையா ஸ்வம் அபீதோ பவதி ஜீவ ஸ்வரூபம் அப்புறம் வந்து ஜீவன் இதுல ஒடுங்கிறான்னு சொன்னோம் இல்லையா ஜீவன் ஒடுங்குகிறான் சத்தில் சொல்ல முடிய முடியாத உதாரணத்தை மறந்துடக்கூடாது நகை தன்னில் ஒடுங்குகிற இந்த வித்தியாசம் புரியல கஷ்டம் அதாவது ஜீன் இந்த முதல்ல என்ன சொன்னோம் அவன் சத் சதா சம்பவத்தி ததா சம்பவத்தி எதா ஸ்வா சொல்ற போது அவன் சத்தோட ஐக்கிய மாறான் அப்படின்னு சொல்லப்பட்ட அத வந்து ஸ்வம் அபீத்தோ பவத்தின்னு சொல்றபோது அந்த ஸ்வபித்திங்கிறது முழுக்க வெர்பா எடுத்துட்டோம் முதல்ல இப்ப முழுக்க வெர்பா எடுத்துக்கல வெளியே கிரியாபதமாக எடுத்துக்கல இப்போங்கிறத என்ன பண்ணோம் எடுத்துட்டோம் மற்ற இடங்கள்ல இருக்குமானி பூதா நிஜாயந்தே ஏ நான் இன்னொரு இடத்துல இருக்கு வேற இடத்துல அபியந்தின்னு இருக்கு அண்ணம் பிரம்மே திவ்யஜானாத் அன்னூத்தி அண்ணே நீவந்த அண்ணம் பிரயன்விசந்தியுகோபிய மந்திரங்க சஹசிரசவா தராம்தி ந ஒரு பதம் எனக்கும் சுவ சொல்றதுக்கு காரணம் என்னன்னா உயிர் காரணத்தில் ஒடுங்குகிறது இது பார்த்தா இது துவைத்த மதம் மாதிரிதான் இருக்கு உயிர் காரணத்தில் ஒடுங்குகிறதுங்கிறது துவைத்த மதம் தான் நேற்று இல்லையா ஒடுங்குகிறது திரும்ப வெளியில வருமான கேள்வி வரும் இங்க அப்படி இல்லை தண்ணில் ஒடுங்குகிறது முதல்ல சொல்ற போது காரணம்னு சொல்றோம் ரெண்டாவது சொல்ற போது சொரூபம்னு சொல்றோம் குடம் குடம் காரணமாகிய மண்ணில் ஒடுங்குகிறதுன்னு சொல்லலாம் குடம் தன் ஸ்வரூபத்தில் ஒடுங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் ஸ்வரூபத்தில் ஒடுங்குகிறது அத்வைத்தம் சந்தேகமே கிடையாது ஏன்னா அத்வைத்தம் அத்வைத சித்தாந்தத்தோட சூக்மம் புரியணுமே தன்னில் ஒடுங்குகிறது அப்ப என்ன தெரிகிறது காரியம் காரணத்தில் ஒடுங்குவது என்பது என்னதுன்னா காரணம் காரிய நிலைக்கு தன்னை காட்டிக்கொண்டு காரண நிலைக்கு தானே போய்விடுகிறது அர்த்தம் காரணம் காரியத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு பிறகு தன்னுடைய இயல்புக்கே தான் சென்று விடுகிறது அப்படின்னு சொன்னா ஏக்கமேவ அத்விதீயம் சத்யேவ என்னது ஜகத் ரூபேன கிருத்தம் ஜகத் ரூபமா ஆச்சு ஜெகதாக்காரேன கட்டங்கிறது ஒரு ஆகாரம் தானே மண்ணோட ஒரு ஆக்கார்தானே கட்டம் அது மாதிரி இங்கே ஜகதாக்கார பரிணம் அவஸ்தாத்தேதா அயம் பேதா வஸ்துதா நாஸ்தி பொருளின் கோணத்தில் இல்லை நிலையின் கோணம் அது மறக்கப்படாது பொருளின் கோணத்தில் மாறுபாடு இல்லை வேற்றுமை இல்லை நிலையின் கோணத்தில் மாறுபாடு வேற்றுமைகள் இந்த நிலையை உருவாக்குவது மாயை இந்த நிலையை உருவாக்குவது நிலை மாற்றம் இந்த நிலை மாற்றங்களை தோற்றுவிப்பது மாயாசக்தி அந்த மாயாசக்தி உள் பொருளா இல்பொருளா திரும்ப கேட்கிறேன் அந்த மாயாசக்தி உள் பொருளா இல் பொருளா அது உள் பொருளும் அன்று இல்பொருளும் அன்று ஆகவே அதை இன்னதென்று விளக்கப்படாத அவாட்சிய வடிவாகும் அப்படின்னு கைவல்ய நவநீதம் சொல்லும் அதான் முடிச்சுட்டோமா முடிஞ்சது ஒரு வழியா இந்த உதாரணத்தையும் சொல்லி முடிக்கிறேன் இந்த உறக்கத்துல ரெண்டு விஷயம் சொல்லணும் இந்த உறக்கத்துல நமக்கு வந்து இருக்கிறேன்கிற எண்ணமும் இல்லை அறிகிறேன்கிறதும் உணர்கிறேன்கிறதும் இல்லை இன்பமாக இருக்கிறேன்னு சொல்ல முடியாது ஆனா ஒன்னு புரியறது அங்க வந்து அறிவு வெளிப்படலும் அறிவு வெளிப்படணும்னா மனம் வேணும் இன்பம் வெளிப்படணும்னா மனம் வேணும் இருக்கிறேன்கிற எண்ணம் வெளிப்படணும்னாலும் மனம் வேணும் ஆனா இருக்கிறேன் ஞ்சிக்கணும் மந்திர ஞாபகம் இருந்தா தான் புரியும் அப்ப வந்து கனமும் விழிப்பும் யாருக்கு ஏற்படுகிறது கனமும் விழிப்பும் உறக்கமும் யாருக்கு ஏற்படுகிறது ஜீாத்மாவுக்கு தான் சொல்றோம் இல்லாததிலிருந்து இது தோன்றது வருகிறது இந்த அனுபவங்கள் இருப்பதிலிருந்து வருகிறதா இல்லாததிலிருந்து வருகிறதா இல்லாததிலிருந்து வர முடியாது ஆகவே நான் இருந்திருக்கணும்னு என்ன பண்றோம் ஊகிக்கிறோம் அந்த ஊகிக்கிறது தப்பா ரைட்டா அது அனுபவமா அனுபவத்துக்கு விரோதமா நல்ல அனுபவம் சன்மாத்திரஹா நான் இருந்திருக்கேங்கிறது நல்ல அனுபவம் இப்ப நான் இருக்கிறது நான் இருந்திருக்கிறேங்கிறதுக்கு உறக்கத்தில் எனக்கு கொஞ்ச நேரம் எனக்கு ஒன்றுமே தெரியல கூட ஆனால் நான் இல்லைன்னு சொல்ல என்னால் முடியாது அங்க நான் எதையும் அறியலன்னு வேணாலும் சொல்லலாம் அங்க ஒண்ணு நான் சுகது அனுபவிக்கலன்னு சொல்லலாம் ஆனா நான் இல்லை உறக்கத்தில் நான் இல்லாமல் போய்விட்டேன் அப்படின்னு சொல்ல எவனாலையும் முடியாது அது மறந்துடா உறக்கத்தில் நான் இல்லாமல் போய்விட்டேன் யாரும் சொல்ல முடியாது அதே மாதிரி செத்து போயிட்டா அதுதான் என்ன பண்றது செத்து உறக்கத்தில் நான் இல்லாமல் போய்விட்டேன்னு சொல்ல முடியாது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் இந்த இதுல இருந்தே ஒரு விஷயம் தெரியணும் இல்லாததிலிருந்து இருப்பது தோன்ற முடியாது இருப்பது என்றைக்கும் கொண்டுதான் இருக்கு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இல்லையோ என்ன ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் வர்றது போறது அனுபவங்கள் வருகின்றன போகின்றன அனுபவங்கள் யாருக்கு வருகிறதோ போகிறதோ அவன் இல்லாத ஒரு நிலையையும் அவன் அனுபவிக்கிறானா என்பது கேள்வி அவன் இல்லாத ஒரு நிலையையும் நான் இல்லாத ஒரு நிலையை நான் அனுபவிக்கிறேன் யாராவது சொல்ல முடியுமா ட்ரை பண்ணி பாரு உறக்கத்தில் நான் இல்லாத நிலையை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப தியானம் பண்ண வேண்டிய விஷயம் தான் உறக்கத்தில் நான் இல்லாத நிலையை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது மனம் இல்லாத நிலையை உறக்கத்தில் பார்க்கிறோம் அது முடிச்ச பிறந்தானே உறக்கத்தில் என்ன விசாரம் பண்ண முடியும் ஜாகிரத அவஸ்தில விசாரம் பண்ண முடியாது சொப்னாவஸ்தை நம்ம கண்ட்ரோல் இல்லை ஜாகிரத வச நம்ம கண்ட்ரோல் இல்லேன்னு சொல்லிட்டாங்க நம்ம கண்ட்ரோல்ல நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு ஓரளவுக்கு உள்ள நிலை எது விழிப்பு மாத்திரம்தான் கனவு நமது கட்டுப்பாட்டில் இருக்கிறதா சந்தேகம் இருக்க கனவு நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல உறக்கம் உறக்கம் என்னதுன்னா நம்ம தூங்கணும்னா தூங்கலாம் தூங்காம இருக்கலாம் அது வேற விஷயம் உறக்கம் உறக்கத்துக்கு போயாச்சுன்னு சொன்ன உறக்கத்துல விசாரம் பண்ண முடியாதுன்னு சொன்ன ஆராய்ச்சி பண்ண முடியாது கனவிலும் நாம வந்து ஆராய்ச்சி பண்ண முடியாது விழிப்பு நிலையில் தான் நாம் ஆராய்ச்சி செய்ய முடியும் சமாதி நிலையில் ஆராய்ச்சி பண்ண முடியாது ஆராய்ச்சி பண்ணி நீங்க சமாதிக்கு போகலாம் ஆனா சமாதியில போய் ஆராய்ச்சி பண்ண முடியாது ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பண்ணி சமாதிக்கு போயிடலாம் அப்படியே யோசிச்சு மனசு ஒடுங்கி போகலாம் ஒடுங்கி போன பிறகு யோசிக்க முடியாது வேறு வழியே கிடையாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நம்ம நம்ம அனுபவத்தை தானே விசாரம் பண்ணிட்டு இருக்கோம் ஆகினாலும் எதுக்கு இவ்வளவு நேரம் பேசினேன்னு சொன்ன அந்த சத்தை நீங்க நெகட் பண்ண முடிய உறக்கத்தில் நான் இல்லாமல் இருந்தேன் என்று உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லாமல் இருந்தால் இப்பொழுது நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அப்ப இல்லாதது வர முடியாது எனவே இருப்பதுதான் வர முடியும் எனவே நான் இருந்தேன் என்பதில் எனக்கு அணு அளவும் சந்தேகம் இல்லை அதேபோல் பிறப்பதற்கு முன்பும் இருந்தேன் இறந்த பிறகும் இருப்பேன் ஆகவே இந்த பிறப்பை குறித்தோ வளர்ச்சியை குறித்தோ மரணத்தை குறித்தோ நான் மகிழ்ச்சி அடையப் போவதும் இல்லை வருத்தப்பட போவதும் இல்லை இது அவஸ்தா பேதங்கள் நிலை மாற்றங்களை குறித்து நான் நினைக்க போவதில்லை நிலை மாற்றங்களை நினைந்து நான் மகிழவோ வருந்தவோ போவதில்லை அது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு எப்படி மாறணுமோ மாறிட்டு போது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் விட்டு போயிட்டு சொல்லிட்டேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப குடம் இருக்கு குடத்தில் தண்ணீர் இருக்கு தண்ணீரில் பிரதிபிம்பிக்கிற சூரியன் இருக்கு தண்ணியை கொட்டிட்டா என்ன ஆகும் தண்ணியை கொட்டிட்டா அந்த பிம்பம் இருக்கு எங்கே போச்சு அந்த பிம்பம் அந்த பிரதிபிம்பம் எங்கே போச்சு எங்கே போச்சுன்னு சொல்லுவீங்கன்னா எங்கேயோ போயிடுத்து என்னத்துக்கு சுவாமி இந்த இதெல்லாம் ஏன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுடுவேன் இல்லையான்னு அது எங்கேயோ போயிட்டு போகிறது என்ன எடுத்துகிட்டு போனா போயிட்டு போறது அதே மாதிரி சொல்லலாமே ரூபாவை தொலைஞ்சா தொலைஞ்சிட்டு போறது நகை போனா போயிட்டு போறது என்ன இதான் ஆனால் செத்த செத்துட்டு போறது இருந்தா இருந்துட்டு போறது அப்படி சொல்லலாமே ஆஹா அது மாத்திரம் ரொம்ப பலமா இருக்கேன் அதனால அது எங்க போச்சுன்னா அதுதான் அது அந்த நேரத்துக்கு அது இல்லாமல் இருக்கு திரும்பவும் என்ன ஆகுது நான் நீங்கள் திரும்பவும் தண்ணியை ஊற்றினீங்கன்னா வந்துடும் திரும்புமா என்ன விளையாட்டு என்ன ஒரு கண்ணாடியை விளையாட்டுலாம் எங்க இருக்கோ தெரியல குழந்தைய வெளியில கூட்டிட்டு போய் அந்த குழந்தைக்கு பக்கத்தில் கண்ணா நெலா நெலா ஓடி வா நில்லாமலே ஓடி வா அந்த பாட்டெல்லாம் யாரும் பாடுறா இப்போ தோசை இது தோசை அம்மா சுட்ட தோசை என்ன இந்த பாட்டெல்லாம் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ இதெல்லாம் இங்கிலீஷ் பாட்டாக இருக்கும் எல்லாம் எங்க போச்சுன்னா அது மாதிரி தான் இங்கே என்ன எடுத்துன்னா இந்த தண்ணீர் மாதிரி இந்த மனசு இருக்கே மனசும்ித மனசுல பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யமும் என்ன ஆயிடுக்கு போது தாக்காலிகமா நீங்கி இருக்கு அப்புறம் என்ன மறுபடியும் அந்த நேரத்துல ஒடுங்கி இருக்கான் அப்படி புரிஞ்சுக்கணும் ஆக சிதாபாசாலிகமா சிதாபாசனும் எனது அந்த ஒடுங்கி இருக்கிறது என்னது சத் சம்பத்தி இல்லாட்டி என்னது ஸ்வரூப்பே லீனம் தன்னிடத்தில் ஒடுங்கி இருக்கல் என்பது சொல்லப்படுகிறது இதுதான் இந்த ரெண்டு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிவிட்டேன் அடுத்தது மந்திரத்தை படிக்கல இன்னும் பத்து நிமிஷம்தான் இருக்கு இனி இன்னொரு திருஷ்டாந்தன் சொல்ல போற இதெல்லாம் என்னதுன்னு சொல்லிவிடுறேன் உங்களுக்கு முன்னாலேயே அதை சொல்லிட்டா விஷயம் புரியும் மூல காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்ல போறார் திரும்ப அதாவது நம்ம புத்தி சத்த விட்டு விலகப்படாதுங்கிறது தீர்மானமா இருக்கார் உத்தாலகர் அவனுக்கு வந்து சத்புத்தி இருக்கணும் ரெண்டு அர்த்தம் இருக்கு சத்துனா பிரம்மனுக்கு சத்துன்னு பேரு நல்ல எண்ணங்கள் நல்ல லௌகிக்க விஷயத்தில் தர்மத்துக்கும் சத்துன்னு தான் பேர் நல்லது நல்லதுக்கும் சத்துன்னு சொல்லுவோம் மெய்ப்பொருளுக்கும் சத்துன்னு சொல்லுவோம் எப்படி நம்ம சத்தியத்தை ரெண்டா பிரிச்சுருக்கோமோ ட்ரூத்துக்கும் சத்து சத்தியம்னு பேரு பியூர் எக்ஸிஸ்டன்ஸுக்கும் சத்தியம்னு பேரு ட்ரூத்துனா பேசுறது வாய்மைக்கும் சத்தியம்னு பேரு உண்மைக்கும் சத்தியம்னு பேரு உண்மைக்கு வேற வாய்மை வேற அப்படி இருக்கு உள் மை உண்மையா உள் மை உண்மை உண்மைன்னா வந்து எக்ஸிஸ்டன்ஸ் அர்த்தம் தூய இருப்பு தமிழ்ல சொன்ன இருப்பு என்பது நம்ம பழக்கத்தில் உண்மை இல்லை என்னது பொய் பேசாம இருக்கு வாய்மைக்கு இலக்கணம் வந்து பொய்யாமை பொய்யா திருவள்ளுவர் அப்படியே வேத கருத்தை தான் பேசினார் பொய் பேசாமல் வார்த்தையை தான் பெரியவங்க சொல்றாங்க அவசியம் இல்லை ஒருவேளை உனக்கு பேச வந்தா உன் பேச்சுல பொய் கலந்திருக்க கூடாது அதான் என்னது விதி கண்டிஷன் சட்டம் அதுக்கு பேர் வாய்மையினர் வள்ளுவர் புறந்தூய்மை நீரால் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் பொய்யா பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை நன்று நீ வந்து பொய் பேசாமல் இருக்கிறத பொய்த்து போகாம பார்த்துக்கிட்டியானா வேற புண்ணியம் பண்ணாம இருந்தாலும் தப்பு இல்லை அதனால சத்தியமே உயர்ந்ததுன்னு சொல்றதுக்கு சத்தியசத்தியம்ங்கிறது பிருகதாரண்ய கோப்பு இப்ப இப்ப என்ன சொல்ல போறோம் கேட்டா சத் புத்தி அல்லாட்டி சத்வி சதாத்மக விற்த்தி அதையே மனசுல நிற்கும்படி பண்றார் அதுக்கு பலவிதமான கோணத்துல உபதேசத்தை பண்றார் யாரு உத்தாலகர் ஆருணி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்றார் என்ன பண்றாரு சொன்னா காரியெல்லாம் காரணத்தில் ஒடுங்குறதுங்கிறத திரும்பவும் சொல்ற வேற கோணத்தில் சொல்ற எப்படி காரியங்கள் காரணத்தில் ஒடுங்குகின்றன அதை சிந்தித்து பார்ப்போம் ஆகவே பிருத்திவி எப்படி ஜலத்தில் ஒடுங்குகிறது ஜலம் எப்படி அக்னியில் ஒடுங்குகிறது அதை விளக்கி சொல்ல போற அக்னி எப்படியில் சத்தில் ஒடுங்க போகிறது இதை விளக்கி சொல்ல போறதான் விஷயம் அதை வந்து ஒரு இண்டிவிஜுவல் எஷ்டி அனுபவத்திலேயே சொல்லப்போற நம்ம அனுபவத்திலேயே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு அனுபவத்திலேயே அதை பத்தி பேசப்போற நமக்கு ஏற்பட்டிருக்கிற பசி தாகம் இந்த பசி தாகம்ங்கிற இந்த உணர்வை வைத்தே உணர்ச்சி இந்த பசி உணர்ச்சி தாக உணர்ச்சியை வைத்து கொண்டே இந்த தத்துவத்தை இவர் உபதேசிக்க போகிறார் பசி என்றால் என்ன தாகம் என்றால் என்ன அது ஒரு வகையான காரணயமே ஆகும் அப்படிங்கிறத இந்த அனுபவத்தை வச்சு உண்மையை உணர்த்தார் உத்தாலகர் மந்திரத்தை படிக்கலாம் அசனா பிபாசை மேஜானீஹீ தி எத்தை தத் புருஷ नाम அசிஷே தித்த நயன் தோனிய அயம் आचक्षते அைத்த உ சோம விஜமூலம் அசன பிபே மே नाम ீிதி எருஷா அசிஷிஷம் நயன் தோனிய அஸ்வய புருஷநாய அைத்தோமீ நேதமூலம் பயிதி நிறைய உதாரணங்களையெல்லாம் மேலும் மேலும் சொல்லி எப்பொழுதும் நமது உள்ளமானது மெய்ப்பொருள் உணர்விலேயே தோய்ந்திருப்பதற்கு உபதேசம் செய்கிறார் உத்தாலகர் இதுதான் விஷயம் நமது உள்ளம் எப்பொழுதும் மெய்யுணர்விலேயே தோய்ந்திருப்பதற்காக பல்வேறு வகையான சான்றுகளை மேற்கோள் காட்டி உண்மையை உள்ளத்தில் என்ன சொல்றது உரைக்கும்படி செய்கிறா நல்ல ஸ்திரமாகணும் வேற விரத்தியே வரப்படாது எப்போ மோட்சத்திலேயே இருக்கணும் கொஞ்சம் கூட பந்தத்தில் போய் மாட்டிக்க விடாது அதுக்காக வேண்டி நல்ல ஜீவன் முக்தி இதெல்லாம் நல்ல நம்ம ஜீவன் நிலையிலே இருக்கிறதுக்கு இதெல்லாம் நல்ல உபாயம் என்ன மந்திரங்களை ஞாபகம் வச்சு இந்த அர்த்தத்தை எல்லாம் இது டெவலப் பண்ணும் இந்த அலர்ட்னஸ்ன்னு சொல்கிறோமே அதை நல்ல உண்டாக்குற சக்தி இந்த மந்திரங்களுக்குலாம் இருக்கு நம்ம ஒரு ஒரு சிறு சிறு நிகழ்ச்சியையும் நுண்மையாக ஆராய்ச்சி பண்ணுகிறது நம்ம கேஷுவலாக கவனிக்காம என்னெல்லாமோ பண்ணிட்டுருக்கோம் அப்படிலாம் பண்ணாமல் ஒரு ஒரு சிறு சிறு செயல்களிலும் விழிப்புணர்வை நன்கு உண்டு பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த மந்திரங்களுக்கு இருக்கிறது என்பதை மறுக்க இப்ப என்ன பண்ற இப்ப ஸ்வபிதிர்வச்சன துவாரா சத்ம சத் சது உபதேச சத்காரணோபதேசி அப்படிங்கிற ஒரு ஒரு பதத்தை வச்சுக்கிண்டு உறங்குகிறான் அப்படிங்கிற ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு காரணசத்தை விளக்கியது அதே மாதிரி போறது ரமாரமே ரமாக மாறி பிபாசா பாத்தும் இச்சா பிபாசா அசித்தும் இஷா அசிசிஷா எல்லாம் வரப்போறது அசநாயா இப்படி இல்ல எல்லாம் சம்ஸ்கிருத இலக்கணத்தோடு சம்பந்தப்பட்டதா இருக்கு கொஞ்சம் இலக்கணமும் தெரியணும் கொஞ்சம் இல்லை நல்லா தெரிஞ்சா நல்லா புரியும் கொஞ்சமாக தெரிஞ்சா கொஞ்சமாக புரியும் அதுதானே மணியாச்சு நான் அடுத்த வகுப்பில் மேலும் விளக்கி சொல்லுகிறேன் ஓம் ஈஷ்வரோ குருராத்மேதி மூதவிபா வோமவது வேயா மூர்த்த மூத்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தையன் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஷா ஹரி ஓம் ஆதிகுநாஸ்வாமி